மேவ மாதே ஷா டமேவிரவிணம் மேவேவ நமோ விதிய சம்பிரதாயோ வம்ச ஷிபோ மோ நமோ குருபியோபிப்பிர प्रत्यगर्थो ओम सच्चिदानंदरूपाय नमो பிரோம்மவச்சிதான விஷோத்தியேத்திருஷ்ணாய்ணே நமோ வேதாந்தியு ை பாயணம் வசோகி வந்தேஷ முமூஷோத்தமசிரே நோய சவன பிரருச்சிய ஜன்மராதிக்கோ விணுர்மூத்தம் பூத்தேக திரீக்கன் வபியூத்தமாயாட்சி வாசுதேவாத்மன ச்சனம் எதனார்ச்சாரவ அதிணுமூத்த ஆதிஷங்கர் அர்த்தம் பணலே விஷ்ணு மகத் பூத்தம் பூத்தன் அனைக்கஷா மகூத்தம் ஏகோ விஷ்ணு பிரியவஸ்தூர்ந்த மேலான வஸ்து ஏக்கா ஏக்கமாத்திர விஷ்ணு பகவான் மகத்வரூபாயிருந்து ஹிந்தியில் வியாக்கியானம் போட்டிருக்கு ஆக மகத்வரூபமான சிறந்த மேலான உயர்ந்த பரம்பொருள் விஷ்ணு ஒருவரே विष्णु இந்த இடத்துல சுத்த சைத்தன்யம் விஷ்ணுன்னா இந்த ரூபம் இல்லை பரிச்சின்னமான ரூபம் கிடையாது அபரிட்சின்னமான சுத்த சைத்தன்யம் नाम रूप रहित அப்படி புரிஞ்சுக்கணும் ப்ரக் பூத்தானி அநேகஷா ப்ரக் பூத்தானி த்ரீன்லோக்கா வியாபிய தூதாத்மாங்கிறதையும் எடுத்துக்கணும் சர்வூதாத்மா ஆஹ ஏகோ விஷ்ணு மகத் பூத்தம் சர்வூதாத்மா எல்லா பிரிச்சு பிரிச்சு இருக்கிற அத்வைதைத்தியந்தான் யைதநாமரூப வளையெல்லாம் வியாபிச்சிருக்கு தேசகால வளையெல்லாம் வியாபிச்சிருக்கு பிதக் பூத்தானி அநேகஷ்யே இப்போ வேற வேறையாக காணப்படுகிறது பேதமாக காணப்படுகிறது அபேத வஸ்து தான் மாயினால் காணப்படுகிறது व्याप्य, அனை பிளக் பூத்தி ஃப்ரீலோக்கன் வபிய ஃபலவிதமாக ஓரு பூத்தையும் எல்லாத்தையும் பூத்து பூத்து விச்சித்திரீராஷத்துல படிக்கிறோம் பிரேத்தமாக ஓருஷரீரத்தில் ஏகோ வசிசூத்தரா एको गूढः ஏகோதேவூத்துகூடேத்தரோபிஷத் ஆக ஒரே வஸ்துதான் அது சமஸ்தரீரங்களையும் வியாபிச்சிருக்கு அந்த மூலவஸ்து மெய்ப்பொருள் அப்சல்யூட் ரியாலிட்டி எல்லாத்திலையும் த்ரீன் லோக்கான் வியாபிய மூன்று லோக்கங்களையும் வியாபிச்சு அவ்வயா பூதாத்மா ஏகா விஷ்ணு மகத் பூதம் பூதாத்மா அவ்யயா எல்லாம் ஒரே அர்த்தம் அவ்வயான்னா மாறாத நிர்விக்கார குறைவுபடாத வியயரகிதா இல்லை நமக்கெல்லாம் வந்து இந்த சரீரத்துக்கெல்லாம் நமக்குன்னா என்ன இந்த சரீரத்துக்கெல்லாம் வியயம் இருக்குது உபச்சய அபசயமெல்லாம் இருக்குது எல்லாம் கூடும் குறையும் வெய போடும் வெயிட்டு குறையும் எல்லாம் ஆஹா அவ்வியகான்னு சொன்னால் மாறாதது நிர்விகாரம் விஸ்வபுக்கு சன்னு விஸ்வபுக்காக இருந்து புங்க்தே ஒரு ஒரு சரீரத்திலேருந்து அனுபவிக்கிறது போக்தாரம் யஜ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் இல்லை சரீரங்களுக்குள்ளே எல்லா ஷரீரங்களுக்குள்ளேயும் இருந்துட்டு சம்சாரியாக இருக்கிற மாதிரி இருக்குது புங்கே இவ புங்கே அப்படி சொல்லணும் உண்மையில் வாஸ்தவமாக அனுபவிக்கிறது கிடையாது அனுபவிக்கிற மாதிரி இருக்குது விசாரம் பண்ணினால் ஒரு அனுபவமும் கிடையாது எல்லாரும் சுசுப்தியை விடுனா விட்டுருவானா சுசுப்தியை விட்டுடு பார்ப்போம் அது அப்படின்னா யாராலையும் விட முடியாது அதுலேருந்தே தெரிஞ்சுக்கிறது சுசுப்தியில்தான் எல்லோருக்கும் என்னென்னா ஒன்றும் வேலை இல்லைன்னா என்ன தோணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரீரம் இருந்தால் சரீரம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டாலும் ஜாகிரதையாக இருக்க வேண்டியிருக்கு இந்த விவகாரத்துல எல்லாம் விஸ்வபுக்கு அவ்வயா விஸ்வபுக்கு புங்கே புங்கேன்னா என்ன அர்த்தம் அனுபவிக்கிறான் அதில் தான் சாப்பிட்றத ஈஷ சர்வஸ் சகத பிரபு பிரீணாதி விஸ்வபுக்கு வேதம் சொல்கிறது மகாநாராயண புருஷத்தில் இருக்குது ஈஷஸ் சர்வஸ்வ ஜெகதாக பிரபு விஸ்வபுக்கு பிரீணாதி ஒரு சன்னியாசி சாப்பிட்டா பிரபஞ்சமே சாப்பிட்றதா பாவனை பண்ணுறது ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றுன்னு நினைக்கிறதுனால எல்லாம் ஒன்று அப்படிங்கிற மனோபாவம் ஞானம் இருக்கிறதுனால ஒரு சந்நியாசி சாப்பிட்டா பகவானே சாப்பிட்றதாக அர்த்தம் அப்படி ஒரு பாவனையில் ஈஷஸ் சாப்பிட்றதே சொல்கிறது சன்னியாசிகள் சாப்பிட்றதே சொல்கிறது ஈஷ் சர்வெஜ் பிரபு பிரீணாதி விஸ்வுக் அப்படின்னு தீர்த்தம் போட்டுட்டு அந்த யஜமானன் சொல்லுவான் ஆஹ் விஷ்ணு மகத் பூத்தம் ப்ரக் பூத்தன்யனைகீன் லோக்கான் வியாபிய பூத்தாத்மா புங்கே விஷ்வுக் அவய விஷ்வுக்குங்கிறதும் இதில் சேர்த்துக்கணும் அதாவது ஏக விஷ்ணு மகத் பூத்தம் பூத்தாத்மா அவய ப்றக் பூத்தான அனைகஷா திரீன் லோக்கான் வியாபிய வியாபிய புங்கே எல்லாத்தையும் வியாபிச்சு அனுபவிக்கிறது அத்வைதைத்தியந்தான் யைத்தசரீரங்கள்லாம் வியாபித்துவைத்த அதாவது சராச்சர பிரபஞ்சங்கள்லாம் வியாபித்து சைத்தன்யத்தோடு இருக்கிற சரீரங்கள்லாம் அனுபவிக்கிறது அதாவது போக்தா பிரம்ம போகியம் பிரம்ம அனுபவிக்கிறவனும் அவனே அனுபவிக்கப்படுற பொருளும் அவனே அப்படின்னு அர்த்தம் அவரே போக்தாவாகவும் இருக்கார் அவரே போக்ய வஸ்துக்களாகவும் இருக்கார் அப்படி புரிஞ்சுண்டு சாப்பிடணும் சாப்பிட்றத இது சொல்கிறோம் நாம் இனி சங்கர சங்கர ஆதிசங்கரருடைய உரைக்கிய அர்த்தம் பார்க்கலாம் தேவ்ஸ சந்திரார்க்க நக்ஷத்ரா இத்தியாதினா அங்கிருந்து ஏன்னா நக்ரோதோ நஜமாச்சரியம் வரைக்கும் பலம் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு எல்லாமே இது அத்தனை என்னதுன்னா வாசுதேவஸ் இத்தியாதினா ஸ்துத்தியசிய ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட வாசுதேவனுடைய மகாத்ம கதனேன மகாத்ம கதனம் சொல்லப்பட்டது மகாத்ம கதனேன உக்தானாம் ஃபலானாம் பிராப்தி வச்சனம் இப்பேற்பட்ட மகத்தான வஸ்து அதாவது இங்கே வந்து க்ளோரி ஆஃப் விஷ்ணு க்ளோரி ஆஃப் விஷ்ணு மகா அதாவது பகவானுடைய மகிமை சொல்லப்பட்டது அதுக்கு முன்னால் சஹசிரநாம ஸ்தோத்திரத்தை ஜபிக்கிறதுனால கிடைக்கிற பலன் சொல்லப்பட்டது ஆக அந்த அந்த பலன் வந்து ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிற வாசுதேவனுடைய மகிமையும் திரும்பவும் சொல்லியிருக்கிறார் சகசநாமங்களிலே மகிமை இருக்குது திரும்பவும் சொல்லியிருக்கார் ஆகையினால் என்ன சொல்கிறாருன்னா இந்த பலனெலாம் கிடைக்குங்கிறதுல வந்து சும்மா புகழ்ந்து பேசியிருக்குன்னு நினச்சிக்காதீங்கோங்கிற சில இதெல்லாம் வாக்கியங்கள்லாம் பார்த்தா சில வார்த்தைகள்லாம் பார்த்தா நம்மளால் நம்ப முடியாது இப்போ வந்து இப்போ இப்போ கீதா பா கீதா மகாத்மியத்திலலாம் படித்தா நீ ஒரு அரை ஸ்லோகம் படித்தா உனக்கு சந்திர லோகம் கிடைக்கும் இந்திர லோகம் கிடைக்கும் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இல்லை இங்கே ஒன்றே ஒன்று சோமயாக சோமம் இங்கே ஒன்று இருக்குது என்னது கடைசியாக நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லை இல்லை வேதத்தில் பார்த்தோம் சோம தே சோமம் ப்ராப்னு வந்தி அப்படின்னா அதெல்லாம் அர்த்தவாதம்னா என்னென்னா சும்மா சொல்லி வைக்கிறது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்கிறோம் இல்லையா நீ இது பண்ணியனா உனக்கு பகவான் வந்து பிரத்யட்சமாகிடுவார் அப்படிலாம் சொல்கிறது சொன்னால் அது ஸ்ரத்தையோடு பண்ணும் என்ன சில சமயம் நம்ம சொல்கிறதெல்லாம் வெறும் புகழுக்காக சொல்கிறது வாஸ்தவமாக இருக்காது அதுதான் சொல்கிறார் இங்கே பிராப்தி வச்சனம் யதார்த்த கதனம்னா அர்த்தவாதஹா அர்த்தவாதஹான்னு சொன்னால் அர்த்தவாதம்னால் அது வந்து யதார்த்தவாதம் கிடையாது சும்மா சொல்லி வைக்கிறது இன்ட்ரெஸ்ட் வரட்டும் ஸ்ரத்தை வரட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி வைக்கிறது குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி அப்போ தான் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இப்படி வருவார் பிள்ளையார் வந்து கண்ணை குத்திடுவார் மூக்கை குத்திடுவார் அப்படிலாம் சொல்கிறோமே அதெல்லாம் உண்மையாக பகவான் கண்ணையாக குத்த போகிறார் அவர் இதுக்காக நம்மளை படைத்தார் அதெல்லாம் சொல்கிறது அர்த்தவாதம் ஏன்னா ஒரு ஜெனுவின் பயத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக ஆகையினால இங்கே என்ன சொல்கிறார் யதார்த்த கதனம் நான் அர்த்தவாதஹா இப்போ நாம நாமஜபத்தினால் மோட்சம் சொன்னால் மாட்டார் அர்த்தவாதஹான்னு விடுவார் நாமஜபத்தினால மோக்ம்ன்னு சொன்னால் மாட்டார் ஏன்னா அந்த வேதாந்த கோபிராமண சியத்தில் விளக்கம் சொல்லிவிட்டார் அவரே சித்தசுத்தி துவாரா சொல்லிவிடுவார் ஆனால் இங்கே சொல்லியிருக்கிற பலனெலாம் இருக்கே இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்க போகிறது அங்கேயும் வேதாந்தகோன்னு சொன்னதுனால சித்தசுத்தி துவாரா குரு உபசதன துவாரா ஷிரவண மரண நிதித்தியாசன துவாரா ஞான பிராப்தி துவாரா மோக்ஷா அதில் சந்தேகம் கிடையாது ஆகையினால இதில் சொல்லியிருக்கிற பலனெலாம் நிச்சயமாக கிடைக்கும் வெறும் புகழுக்காக பேச்சுக்காக சொல்லப்படவில்லை சும்மா பேச்சுக்காக சொல்லி வச்சது இதை போய் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்ல நிச்சயமாக விஷ்ணு சாஸ்திர நாம ஜப்பம் பண்ணால் கோபம் போயிடும் அதை அனுகிரகம் பண்ணுவார் ஆனால் நீயும் கோபம் போகிறதுக்கு எஃபர்ட்டும் போடணும் நீ கோ எஃபர்ட்டே போடாமல் பகவான் அப்படியே டேரெக்டாக கோபத்தை நீக்கிவிடுவார்னு நினச்சிக்கக்கூடாது உன்னுடைய புருஷார்த்தத்துக்கு அதிருஷ்ட சகாயம் ஈஸ்வரனுடைய சகாயமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் யதார்த்த கதனம் நான் அர்த்தவாதா இத்தி தரிசயத்தி அது ஒன்று சர்வாகமாநாம் ஆச்சாரா இத்தனை அவாந்தர வாக்கியன சர்வாகமானம் ஆச்சார பிரதமம் பரிகல்பத்தேன்னு வந்ததே அதை சொல்கிறார் அந்த அவாந்தர வாக்கியங்கிறார் இது முக்கிய வாக்கியம் இல்லை இந்த அவாந்தர வாக்கியத்தினால என்னென்னா இந்த வாக்கியம் என்ன சொல்லுகிறதுன்னா சர்வாகமாநாம் சர்வதர்மாணம் ஆச்சாரவத்திகாரி தரிசயத்தி இதில் சொல்லியிருக்கிற தர்மங்கள் எல்லா தர்மங்களுக்கும் ஆச்சாரம் உடையவன்தான் அதிகாரி தகுதி உடையவன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு ஆக சர்வ தர்மாணாம் ஆச்சாரவதாக ஏவ அதிகாரா எல்லா தர்மங்களுக்கும் ஆச்சாரம் ரொம்ப முக்கியம் அதாவது செல்ஃப் டிசிப்ளின் நம்ம நேற்றுக்கு நிறைய பார்த்துட்டோம் ஆச்சார சப்தத்துக்கு தர்மானுஷ்டானு பார்த்தோம் இவர் என்ன சொல்கிறார் தர்மத்துக்கெல்லாம் ஆச்சாரம் முக்கியங்கிறார் சர்வ தர்மானாம் ஆச்சார சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் எல்லாத்துக்கும் நம்முடைய பெரியவர்கள்லாம் என்ன வழியெல்லாம் பின்பற்றிருக்கிறார்களோ அந்த நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற கருத்து இங்கே இருக்குது ஆச்சாரவத்தஹா ஏவ அதிகாரா ஆஹா கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் அதாவது தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தச்ச யுத்தச்சனா என்ன அர்த்தம் உன்னுடைய ஸ்வதர்மானுஷ்டானம்னு அர்த்தம் ஈஸ்வரஸ்மரணபூர்வக ஸ்மத ஸ்வதர்மானுஷ்டானம் ஸ்வதர்மானுஷ்டானபூர்வக ஈஸ்வரஸ்மரணம் அதுமாதிரி ஆச்சாரத்தோடுதான் எல்லா தர்மத்தையும் இது பண்ணணும் நிறைய நேற்றுக்கு பார்த்துருக்கோம் ஆச்சாரசப்தத்துக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் அவனுக்குத்தான் தகுதினு அர்த்தம் இந்த பலனெலாம் கிடைக்கணும்னா விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் பண்ணுறதுனால மாத்திரம் இல்லை நீ தர்மானுஷ்டானத்தையும் பண்ணணும் ஒழுக்கமாகவும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த பலனெலாம் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்க இமம்ஸ்தவம் பகவத்தோ இமம்ஸ்தவம் பகவதா விஷ்ணோர்வியேத்ஷா சுகாச்சவம் விஷ்ணோம் படேட்சேருஷ ஸ்ேயப்பாப் சுகாச்சவ ஆச்சாரவியாருக்கு படிச்சுடுவோம் இமம் ஸ்தவம் இப்போ சகசிரை பா सर्वैरेव சாஷா पठितव्यं சரம் इति சர்வலசி த்லோகாத்தை எழுதுல பொதுவாக எழுதி இருக்கா ஆதிசங்கர் பகவத்தமம் ஸ்தவம் பகவானுடைய இந்த ஸ்தோத்திரத்தை விஷ்ணோ பகவத்த விஷ்ணு பகவானுடைய இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திரமானது வியாசேன கீர்த்தித்தம் இமம் ஸ்தோத்திரம் இமம் ஸ்தவம் வியாசரால உபதேசிக்கப்பட்ட இந்த உபதேசம் பண்ணார் ஆனால் மகாபாரதத்தை எழுதினது வேதவியாசர் ஆகையினால் அவ்வியாசராலே இயற்றப்பட்ட கீர்த்தித்தம் யா புருஷா படேத் இச்சேத் படித்தும் இச்சேத்துன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் எவன் இதை படிக்க விரும்புகிறானோ இல்லை இப்படி படிக்கணும் ேய்ரேயாச்சேத் சேேத் அப்படி படிக்கணும் எஷாப்பா இச்சேத் சட்டேத் அப்படி படிக்கணும் என்ன மோட்சத்தை அடையிறது சுகாணிச்சம் சுகாச்சு இகலோக்க தர்ம சுகானிச்ச அடிபடுணும் இந்த லோகத்தில் இந்த சரீரத்தில் தர்மமான சுகத்தை அனுபவிக்கிறத்துக்கும் அர்த்தகாம சுகங்களை அனுபவிக்கிறதுக்கும் அதே சமயம் மோக்த்தை அடையிறத்துக்கும் எவன் விரும்புகிறானோ யகா இச்சேத் சகா பட்டேத் யா புருஷா எந்த மனிதன் வாழ்க்கையில் இக இந்த ஷரீரத்தில் வேண்டிய தர்மமான சுகங்களை அனுபவிக்கவும் அதே சமயம் மோட்சத்தை அடையவும் விரும்புகிறானோ சுருக்கமாக சொன்னால் சதுர்வித ஃபலபுருஷார்த்த சித்தையே போட்டுவிட வேண்டியதான் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு அங்கே எங்கே தெரியுமோ யானி நாமானி கௌனா விக்கியதானி மகாத்மன ரிஷிபிஷ்பரி கீதானி தானி வக்ஷ்யாமி பூத்தையே அதில் தான் நிறுத்தினோம் வந்து சதுர்வித ஃபலபுருஷார்த்த சித்தையே புருஷார்த்த சதுஷ்டய சித்தயே அப்படின்னு தான் சொன்னார் பூத ரிஷி தானி வக்ஷியாமி भूतये பூதயேங்கிற இடத்துல புருஷார்த்த சித்த சதுஷ்டய சித்தையே கதையாமின் அதை ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல இருக்குது அதில் தான் முடிச்சுட்டு நம்ம ஃபலஸ்ருதிக்கு வந்திருக்கோம் ஆஹ இச் இச்சேத் சா படேத் ஷியம் இமம் இதுவம் முதலான சகசிரைபாய் சகஸ்ரஷாஜேனா வேதத்தோட ஆயிரம் கிளைகளையும் அறிஞ்சவர்னு அர்த்தம் அப்படி சொல்லலாம் இல்லை இந்த சஹசிரநாமத்தை நன்றாக அறிஞ்சு சொன்னவர்னு சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படி போட்டிருக்கான் ஹிந்தியில் ஹிந்தியில் இஸ் தோத்திரக்கே சஹசிரசாக்கா ஓங்கே ஞாத்தா அப்படி இங்கே சஹசிரசாக்காஜேனா வேத வேதக் வேதஜேனு சமஸ்த வேதசாஸ்திரங்களையும் அறிஞ்சவர்னு அர்த்தம் சர்வக்யேனை எல்லாம் அறிஞ்சவர் வியாசோட்சிஷ்டம் ஜெகத்ரயம் அப்படின்னா வியாசருடைய வாக்கில் படாத பதார்த்தம் உலக மூன்று உலகத்துலேயும் கிடையாதான் எல்லா பொருள்களையும் பற்றி அவர் பேசிச்சு பேசியிருக்கார் ஆகையினால வியாசோட்சிஷ்டம் ஜெகத்ரயம் எச் உச்சிஷ்டம்னா என்ன வாக்குன்னு அர்த்தம் வியாசருடைய வாக்கிலிருந்து தான் எல்லாம் வந்தது பாராசரிய வச்சரோஜம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஆ சஹசிரசாக்காஜேன சர்வஜேன பகவதா கிருஷ்ணத்வைபாயனேன ஏன்னா வியாசேனன்னு போட்டிருக்கு அதனால் கிருஷ்ணத்வைப்பாயனேன சொல்கிற வியாசத் வியாசர கிருஷ்ணத்வைபாயன சொல்கிறோம் கிருஷ்ணத்வைபாயநாதயா ஏ ரிஷயா தாம் ரிஷியும் ஸ்தர்ப்பயாமி சொல்லின்னு இருக்கோமே தினந்தோறும் சொல்கிறோம் கிருஷ்ணத்வைபாயனர் முதலான எல்லா ரிஷிகளுக்கும் த தற்ப திருப்திப்படுத்துனேன் தினந்தோறும் பிராமணன் பிரம்மயஜத்தில் அவருக்கு ஜலம் விடுறான் கிருஷ்ணத்வைபாயநாதயா ஏ ரிஷயா தாம் ரிஷியும் ஸ்தர்ப்பயாமி சர்வான் ரிஷியும் ஸ்தர்ப்பயாமி சர்விணத்தப்பி பத் தப்பி அவ இல்லைன்னா இப்படி சர்வி பத் தப்பி ேதம் தர யுர்வேதம் தப்பி சாமவேதம் தப்பி அதர்வேதன் தப்பிசபுராணம் தப்பி கல்பம் தப்பி தினம் ப்ரமயத்தில் சொல்கிறோம் அஹ கிருஷ்ணாயங்க என்ன சொல்றார் சாட்சா நாராயணனூ வியசூபாய விஷ்ண நமோ வை ப்ரமன வாசி நமோ நம வியாச விஷ்ணு வேர இல்லைங்க ஆஹினிருஷ்ணாட்சா நாராயணேனே உபதேஷம் பண்ணியக்காரப்பா இவ்வாவி எதெல்லாம் எல்லா சர்வைஹி அர்த்திபிகினா என்ன அர்த்தம் எல்லாம் வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கான் நிறைய பேர் சர்வை அர்த்திபிஹி தர்மார்த்த அர்த்திபிஹின்னா என்ன சதுர்வித ஃபலபுருஷார்த்த பிராப் சதுர்விதஃபலப்புருஷார்த்த சித்தியை விரும்புகின்றவர்கள் புருஷார்த்திபிஹின்னு அர்த்தம் சர்வைரேவ புருஷார்த்திபி சாதரம் படித்தவியம் சாதரம்னா என்ன ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோடு படிக்கணும் அப்போ தான் இதுக்கு மகிமே படித்தாதான் தெரியும் எதுக்காக சாதாரம் படித்தவம்னா சர்வபல சித்தையே இதி எல்லா ஃபலன்களும் கிடைக்க வேண்டுமென்றால் எல்லாத்தையும் விரும்புகிறவர்கள் எல்லா பலனும் கிடைக்கணும்னு சொன்னால் பகவான் நாராயணனே வியாசரூபத்தில் வந்து உபதேசம் பண்ணாருங்கிற ஒரு மனோபாவத்தோட ரொம்ப ஸ்ர்தாபக்தியோட படிக்கணும் சாதரம் படித்தவியம்னா என்ன ஸ்ர்தாபக்தியோடு படிக்கணும் அப்படிங்கிறது இது தரிசயத்தி என்பது காட்டப்பட்டிருக்கிறது இந்த இத்தியாதினா தரிசயத்தின்னு அர்த்தம் இத்தியாதி ஸ்லோக்கேன தரிசயி இத்தியினா ஸ்லோகேன தரிசயத்தீ அயம் ஸ்லோக்க அப்படி புரிஞ்சுக்கணும் இனி ஃபலீலிஷ்லோக்கூர்த்தியாகிறது விரமே ஜி புஷ்காட்சம் நேயராபம்ஜம் ஜகத்திரியம் ஜந்தியே புஷ்கராட்சம் நேயாந்தி பராபவம் விஸ்வேஸ்வரம் அஜம் தேவம் ஜகதிரப்பியம் ஜகத பிரபவ அப்பியயம்னா ஜெகதான் பிரபுமவியயம்னு படிக்கிறோம் பிரபுமவியயம்ங்கிறதுல ஆதி சங்கரபாஷ்யத்தில் பிரபவாப்பியயம்னு இருக்குது இப்போ இதுதான் நமக்கு பிரமாணம் ஜெகத்தை ஆனால் பழக்கத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது திடீர்னு போய் அங்கே போய் மாற்றுங்க போன்னு சொல்லக்கூடாது சொன்னால் சொல்லிட்டு போறேன் பிரபுவும் என்ன தோஷம் சொல்லிட்டு போர் பாஷ்யம் படிக்கிற போது கவனமாக அதுதான் இது உடனே தெரிஞ்ச உடனே இப்படி சொல்லக்கூடாது அப்படியாக்கும் இருக்குது அங்கே என்ன அவன் மொழிப்பாம்பான் திடீர்னு அதனால் நாங்களாம் தெரிஞ்சாலும் வாயத்திற்க மாட்டோம் இதெல்லாம் ரொம்ப வருஷமாக தெரியும் பிரபவாப்பியது இருக்குதுன்னு ஆனால் பழக்கத்தில் இருக்குது யதா தே தத்ரவர்த்தேரண் ததா தத் வர்த்த அவ்வளோதான் அங்கே போய்ட்டு இது நீ வந்து தப்பாக சொல்லிட்டு கேள்லாம் சொல்லி நினைக்கக்கூடாது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கணும் ஜகத பிரபவ அப்பியயம் பிரபவன் அன்னர்த்தம் பிரபவாப்பய் பிரப ஜ பிரபவாப்பியயி பூத்தானாம் கீதையிலெல்லாம் படிக்கிறோம் அஹ பிரபவன தோற்றம் அப்பயம்னா ஒடுங்கிறது ஆஹ சிருஷ்டி லயம் இந்த ஜகத்தை சிருஷ்டிலயம் பண்ணுகிற தேவன் ஜகத பிரபவாப்பியம் தேவம் ஈஸ்வரன் பகவான் அர்த்தம் அஜம் பிரவாதவனை விஸ்வேஸ்வரன் விஸ்வம் விஷ்ணுஷ்காரான்னு தான் ஆரம்பிச்சிருக்கு ஆக இல்லை விஸ்வேஸ்வரம் இந்த விஸ்வேஸ்வரனை அது மாத்திரமில்லை புஷ்கராட்சம் புஷ்கராட்சம்னால் என்ன தாமரை கண்ணனை ஆ ஜகத்துக்கு காரணனை ஜகத்காரண மூர்த்தியை சுத்த சைதன்யத்தை பிரவாதவனை விஸ்வேஸ்வரனை எல்லாம் இருக்குது இதில் அத்வைத்தம் இருக்குது விசிஷ்டாத்வைத்தம் இருக்குது துவைத்தம் இருக்குது மூணும் இருக்குது இந்த இதில் புஷ்கராட்சம்னா ரூபம் புஷ்கராக் புஷ்கராட்சம் இதுதான் சாந்தோக்கியத்தில் கப்பியாசம் புண்டரீகம் அப்படிலாம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதை வச்சுருந்தால் பெரிய மதமே விசிஷ்டாத்வைதம் வந்ததுக்கே இந்த வாக்கியமே ஒரு காரணமாகிடுச்சு விசிஷ்டாத்வைத்த ப்ராப்புலர் பண்ணுறதுக்கு அது முன்னாடி இருந்தது எல்லாம் போதன விறத்திகார மதங்கள்லாம் இருந்தது ஆஹா விஸ்வேஸ்வரம் அஜம் தேவம் ஜகத பிரபவாப்பயம் ஏ பஜந்தி எவர்கள் இந்த भगवाने, விஸ்வேஸ்வரனை அஜனை देवने, ஜெகத பிரபவாப்பியம் இந்த பிரபஞ்ச் பிரபஞ்சத்துக்கு இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி நாசம் பண்ணுகிறவனை தாமரை கண்ணனை ஏ பஜந்தி எவர்கள் பஜிக்கிறார்களோ சகசிரநாமத்தை பாராயணம் பண்ணுகிறார்களோ ஜப ஜபஙம் குரு பண்ணுகிறார்களோ காலப்போக்கில் அவர்கள் ஞானத்தை அடைகிறார்கள் எல்லாம் சப்ளை பண்ணிக்கணும் தே பராபவம் ந பராபவம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அவர்கள் புறக்கிறது இல்லை பராபவம் யாந்தி புனர்பவம் அதுதான் பராபவம் மறுபடியும் ஜென்மாவை எடுக்கிறதில்ல மோக்ஷத்தை அடைகிறார்கள்னு அர்த்தம் பாஷியத்தை வியாக்கியானத்தை படிப்போம் விஸ்வே விஸ்வேஸ்வரம் இத்தியாதினா ते धन्याह कृतार्थाह कृतकृत्याह விவேரோ தே தனியாதி பிரமாத்தம் கர்ம பிரச்சரேஷு ஆனா ஸ்தௌதினவையே விஷகர் கோ நமுச்சேத்த வியாசவச்ச விஸ்வேஸ்வரம் இத்தினா விஸ்வேரம் இந்த ஸ்லோகம் இத்தினா ஸ்லோக்கேனர்த்தம் இத்தினா ஸ்லோக்கேன விஸ்வேஸ்வர உபாசனேவேஸ்வரன் உபாசனை உபாசனைன்னா இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் பாராயணம் பண்ணுறது அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது அர்த்தானுசந்தானபூர்வகஸ்தோத்திரபாராயணம் இல்லாட்டி ஸ்தோத்திரஜபபுவந்தி ஸ்தோத்தாரகன் அர்த்தம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க இல்லையா ஸ்தோத்திரம் நம்ம அதை யூஸ் பண்ணுறது அவன்தான் யூஸ் பண்ணுற ஸ்தோத்திர சப்தத்துக்கெல்லாம் வந்து லக்ஷணம் சொன்னால் சொல்ல முடியுமா அவங்களுக்கு ஒன்றும் கிராமர்லாம் தெரியாது ஸ்தோத்ரம் இந்த தாத்து எங்கேருந்து வந்ததுப்பா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது ஸ்தோத்திரம் ஆமேன் அல்ல இல்லையா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரஹா அது போட்டோம் அஹ் ஸ்தோதாரஹான அர்த்தம் யார் ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பேர் ஸ்தோதாரஹா ஸ்தோதா ஸ்தோதாரௌ ஸ்தோதாரஹா ஸ்தோத்ரு சப்தா ரிக்காராந்த புள்ளிங்க ஸ்தோத்திருத ஸ்தோத்தோத்தரௌ ஸ்தோதாரா பிரதமக்தி பகுவச்சனம் ஏதாரே தனியா அவர்கள் தன்யா தன்யாஹனர்தம் செல்வத்தை அடைந்தவர்கள் அவர்களே செல்வர்கள்னா என்ன செல்வர்கள்னா அந்த செல்வந்தான் செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு மனசில் இருக்கிற ஒரு நிறைவு ஆக தன்யாக கிருத்தார்த்தாக கிருத்தார்த்தாக அனர்த்தம் இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செய்தவர்கள் கிருத்தகிருத்தியாக கிருத்தார்த்தாக அனர்த்தம் அடைய வேண்டிய செய்ய வேண்டிய செயலை செய்து பயனை அடைந்தவர்கள் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்கள் இந்த ஜென்மாவில் இந்த ஜீவன் எதுக்காக புறந்தானோ அதை செஞ்சுட்டான்னு அர்த்தம் செய்ய வேண்டிய செஞ்சுட்டான் இனிமே அவனுக்கு சரீரம் கிடையாது ஆகவே அடையவே செய்ய வேண்டிய செயலை செய்து அடைய வேண்டிய பயனை பெற்றுவிட்டான் அதனால் அவன் செய்யும் செய்கை செய்து முடித்தவன் கைவல்ல அவன் இந்த பாஷையில் செய்யும் செய்கை செய்து முடித்தவன் அஹ் கிருத்தகத்தீ தரிசயத்து என்று தரிசிக்கப்படுகிறது பிரமாத் குவாத்தாம் கர்ம பிரச்சரேஷு எத்து ஸ்மரண தணோர்ணம் சாதி அப்படின்னு கருட புராணத்தில் இருநூற்றி முப்பது ஐம்பதாவது அது சொல்லப்பட்டிருக்குங்கிறார் வருட புராணத்துலேயும் பூர்வ பாகம் போல் இருக்கு அதாவது க ஒரு கர்மாவை பண்ணுறத அதில் தோஷங்கள்லாம் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக யாரும் பண்ண முடியாது ஆதிசங்கரே சொல்கிறார் சுநிபுணாமப்பி சூக்ஷ்மாபராத தரிசனாத் எப்போ ஏற்பட்ட நிபுணனாக இருந்தாலும் அவன் கொஞ்சம் அறியாமல் தப்பு பண்ணிவிடுவான் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கர்மம் பண்ண முடியாததுனாலேயே கர்மத்தினால் மோட்சம் இல்லைங்கிறார் கர்மத்தினால் மோட்சம் கிடையாதுங்கிறதுக்கு எத்தனையோ நியாயங்களை சொல்கிறவர் சொல்கிறார் பர்ஃபெக்டாக உன்னால் பண்ண முடியுமா ஒரு ரிச்சுவலையோ எதையோ உன்னால் பண்ண முடியுமா முடியாது ஆகையினால்தான் அந்த சமயத்தில் விஷ்ணுவை அதனால தான் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண நாராயண நாராயண நாராயண சிவ சிவ சிவா எல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா எதா தோஷங்கள்லாம் இருந்தால் போகட்டும் அதான் எதக்ஷர பதிர்டம் மாத்திராஹீன்து எத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதான் தேவ நாராயண நமோஸ்துதே எல்லாம் மாத் ஒரு சௌரியத்துக்கு சொல்லிட்டுருக்கா அந்தந்த தேவத்தை மனசில் வச்சுருந்தேன் ஆ பிரமாதாத் குறுவதாம் கர்ம அதுக்கு தான் நம்ம ஓம் தத்சது வேறு அங்கே சொல்லியிருக்கோம் கர்மா பண்ணுறத்தில் ஏதாவது தோஷம் இருந்தால் ஓம் தத்சது சொல்லிவிடு போயிடும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் அத்வரே அத்வரேஷு எது பிரச்சியவேத்தை எது கர்மை பிரச்சியவேத்தை நீ வந்து கவனக்குறைவாக எதாவது ரிச்சுவலை பண்ணினியானா அது வந்து அதுலேருந்து நழி அது தோஷம் வந்துடும் ஆனால் தத்விஷ்ணோகோ ஸ்மரணாதேவ அந்த விஷ்ணுவை ஸ்மரிக்கிறதுனாலேயே அதெல்லாம் நியூனாத்திரிகம் சர்வம் சுகுணமஸ்தூ கூட்டி செஞ்சது குறைச்சி செஞ்சது விசர்க்க பிந்து மாத்திராணி பதபாதா கஷராணி ச நியூனாதிச்சாத்திரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தம க்ஷமஸ்வபரமேஸ்வர க்ஷமஸ்வகணநாயக ஏதோ அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த சுவாமியை சொல்லிவிட்றான் நாமாவளியை வச்சு எல்லாம் ஒன்றுதான் வச்சோங்க ஆஹ அத்வரேஷு எத்து பிரச்சயவேத்தை எத்து கர்ம பிரச்சியவேத்த தத்து விஷ்ணோகோ ஸ்மரணாதேவ சம்பூர்ணம் சாத் விஷ்ணுவை ஸ்மரித்தாலே எல்லா கர்மாவும் பண்ணிவிட்டு எல்லாரும் ஒரு விஷ்ணு சாஸ்திரமாக பாராயணம் பண்ணுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கணும் அதுதான் அதுக்கு தான் மாற்றினுட்டான் ராம ராம ராம சிவ சிவ சிவ இத்தனை நேரம் ஆச்சு இப்போவே டயர்டாக இருக்குது காஃபி சாப்பிடங்கிறான் முடியல எல்லாம் அன்னத்தில் புத்தி ஆஹ பிரம் கர்மையா அச்ச அச்சு விஷோஸ்மர்த்தி அேஷா தபாத்மகை யா தாண்டம் கிருஷ்ணாஸ்மரணம் பரம் கிருஷ்ணகிருஷ்ண அப்ப சொல்லுது பிராய்ச்சி அசேஷா நம்ம பண்ணியிருக்கிற எல்லா கர்ம அதில் நான் அதுக்கு பிராயஷித்தம் என்னென்னா தப்கர்ம ஆத்மகானிவை ஆஹ தபஸு நம்ம பண்ணியிருக்கிற தபஸ் கர்மம் இதுவைகள்லாம் யானி தேசாம் அசேஷானாம் அந்த பாபம் அதெல்லாம் பிராய தானி அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் கிருஷ்ண நினச்சா சரியாக போயிடும் அப்படி சொல்லி சொல்லிடுறோம் அதே இன்னொன்று சொல்கிறார் ஆதரேன யதாஸ்தௌதி தனவந்தம் தனேச்சையா ததாச்சேத் விஸ்வகர்த்தாரம் கோணமுச்சேத பந்தநாத் ஒருத்தன் என்ன பண்ணுறான் பணக்காரன்ட்ட போராணம் பணக்காரன்ட்டை போய் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுறான் எப்படி நீங்கள் வந்து அப்படி இப்படி புலவர்கள்லாம் அந்த காலத்தில் போய் பாடுவாங்க நீ தான் பெரிய ஆள் இந்திரன் சந்திரன் அப்படிலாம் சொல்லி அவனுக்கு ஒரு பாராட்டு விழா மெட்ராஸில் இதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது உங்களை வந்து பார்ப்பான் பார்த்துட்டு என்ன சொல்லுவான் உங்களுக்காக ஒரு பாராட்டு விழா நடத்தப்போகிறோம் பால் அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு அவனுக்கும் தெரியாது உங்கள்கிட்ட பணம் இருக்கு அதுக்குன்னு ஒரு குரூப் அறையுது அவங்களுக்குன்னு சுற்றி பேப்பருக்காரங்க அவங்க எல்லாம் ஆள்லாம் இருப்பாங்க இவன் இதுக்குன்னு இவங்க தினம் தொழிலே இது தான் யாரெலாம் இருக்காங்க பக்கத்து தெருவில் இருக்காங்க புகழுக்குத்தான் யாரும் தான் மயங்க மாட்டா அதனால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் சும்மாவாக எதாவது ஒரு பாராட்டு விழா நீங்கள் தான் இந்த தெருவிலேயே கோலம் போடுறதுல சிறந்தவங்க அதனால் இவங்க சக்கரை பொங்கல் இதுக்கு மேலே ஈடு கிடையாது சர்கக்கரை பொ பொங்கல்ரிசி என்னத்தையோ கொடுப்பான் வச்சுங்களேன் அதனால் வந்து சொல்லுவோம் அதுக்கு வந்து இவ்வளோ செலவாகும் முதல்ல வந்து கொடுக்க போகிறோம்பான் நம்ம இன்னும் இவங்களாக வந்து நம்ம கொடுக்க போகிறான்னு நம்ம நினச்சின்னு இருப்போம் கடைசியில் வந்து அதுக்கு இவ்வளோ செலவாகும்பான் நமக்கு அந்த புகழ் ஆசை இருக்கா எத்தனை பேருங்கிறீங்க இதுக்கு இதுக்கு ஒங்காரணன் சுவாமியை கூப்பிட்டா அவருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா தட்சிணை கொடுக்கணும்பான் இப்படின்லாம் நமக்கு ஒரு பைசா வேண்டாம் அப்படியே சொல்லிவிடுவான் நீங்கள் இருபத்தஞ்சாயிரரூவா கேட்டிங்களாமேன்னு நம்மள்ட வந்து கேட்பான் நான் எங்கப்பா கேட்குறேன் நானும் சாமியார் நான் ஏதோ பாடம் நடத்தின்னு இருக்கேன் இல்லை அந்த ஆள் சொன்னாரே அப்படின்னு அப்படியே எனக்கு தெரியாது நம்ம பேரை சொல்லி யாரும் வாங்கிட்டு போயிட்டுருக்கான் பாருங்களே இப்படிலாம் இருக்குது எதுக்கு சொல்ல வரேன்னு சும்மா இருந்துச்சு யோகா சொன்ன விஷயம் இப்படிலாம் இருக்குது உலகத்தில் நம்மக்கிட்டே வருவோம் எங்கிட்டே வருவான் உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணுறோம் எப்படி பண்ணுறேன் போரும்ப்பா எனக்கு சுவாமின்னு ஒன்று இருக்குது சுவாமி பாதகான்னு யோகா பட்டம் கொடுக்குற அதுவே போகிறோம் அது மாத்திரம் இல்லை அதுவே தேவையில்லாத ஒன்று அகம் பிரம்மாஸ்மி இதுக்கு போய் உபாதி இதெல்லாம் நமக்கு தெரியணுமே நமக்கு எதாவது ஆசை இருக்குமான்னு பார்ப்பான் இது ஒரு மாயை எல்லா உங்களுக்கு இல் இப்படிலாம் உலகத்தில் இருக்குன்னு தகவல் சொல்கிறேன் இன்றொரு தகவல் ஆஹா தனவந்தம் தனேச்சயா ஆதரேன யதாஸ்தௌதி ஒரு பணக்காரனை போய் அவங்ககிட்ட பணம் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி அவனை எப்படி ஆஹா ஓகவன்னு புகழ்கிறையோ அது மாதிரி இதிலெல்லாம் ஆசை இல்லாதக்கு விஸ்வகர்த்தாரம் ததாச்சேத் இந்த பிரபஞ்சத்துக்கு அதிபதியான பகவானே மோக் இச்சையா அப்படிங்கிறார் எக்ஸாம்பிள் இதுதான் சொல்ல முடியும் லௌகிக திருஷ்டாந்தம் என்னென்னா ஒரு பணக்காரன்ட்ட போய் பணம் வேணுங்கிறதுக்காக அவனை ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால அவனுக்கு அவன் எதாவது கொஞ்சமாக கொடுப்பான் அட்லீஸ்ட் சாப்பிட்டாது போகும்போது நாலு தேங்காயாவது கொடுப்பான் என்ன இங்கே அதே மாதிரி நீ பகவான்கிட்ட போய் எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டால் கொடுக்காமையாக இருப்பார் அவர் அதான் சொல்கிறார் ததா விஸ்வகர்த்தாரம் ஸ்தௌதி சேத் ஸ்தௌத்தின்னா ஸ்தோத்திரம் பண்ணுவாயே ஆனால் கோணமுச்சேத பந்தநாத் பந்தநாத் ககான முச்சேத்த பந்தத்துலேருந்து எவன்தான் விடுபட மாட்டான் இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் கிருபையா பாரே பாகி முராரே பகவான் வந்து அதிலருந்து விடுவிக்காம போயிடுவானா என்ன அப்படிங்கிறார் இது எக்ஸாம்பிள் அப்படி சொல்லியிருக்கார் இது வியாசவச்சனம் என்று வியாசவச்சனம் சொல்லி பூர்த்தி பண்ணிவிட்டார் நான் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன் திரும்பவும் ஒரு தினம் இதெல்லாம் படித்து முடிக்க வேண்டியிருக்கோம் இருந்தாலும் ஆதிசங்கரர் இதை சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கார் ஸ்லோகத்தை பாருங்க சஹசிரநாம சம்பந்தி வியாக்கியா சர்வ சுகாவா ஸ்ருதிஸ்மிருதி நியாயமூல ரச்சிதாஹரிபாதையோ சகசிரமதிச்சரிப்போ சகாஸ்மிருதி நியாய ஹரிபாதையோஹோ ரச்சித்தா ரொம்ப சிம்பிளாக முடிகிறார் சஹசிரநாம சம்பந்தப்பட்ட ஒரு வியாக்கியானம் ஸ்ருதிஸ்மிருதி நியாய மூலா உண்மைதான் ஸ்ருதிஸ்மிருத்தின் நியாயத்தோடு உ இருக்குங்கிறார் இந்த வியாக்கியா அதை காரணமாக கொண்டதுன்னு அர்த்தம் ப்ரம் மூலானா இந்த இடத்துல பிரமாணத்தோடு நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஸ்ருதிஸ்மிருதி நியாயங்களால் நிரூபிக்கப்பட்ட இந்த சகசிரநாம சம்பந்தப்பட்ட வியாக்கியானமானது சர்வேஷாம் சுகாவகா எல்லாருக்கும் இந்த பாஷ் வியாக்கியானத்தை படித்தா சுகமாக இருக்கும் சுகத்தை கொண்டு வரக்கூடியதுன்னு ஆவகானா என் அர்த்தம் தத்தோ மே ஸ்ரீயம் கொண்டு வர்றதுன்னு அர்த்தம் இட் கிவ்ஸ் இட் பிரிங்ஸ் ஆகையினால அது கொண்டு வரும் ஆகவே சர்வ நான் என்ன பண்ணேன்னா ஹரிபாதையோ ரச்சிதா அந்த மகாவிஷ்ணுனுடைய திருவடிகளில் இதை சமர்ப்பிக்கிறேன் பகவானுடைய திருஷ்டி அத்வைத ஜானத்தை உபதேசிக்கிறவர் விவகாரத்தில் துவைத்த பாவனையில் அவருடைய வியாசர் வடிவமாக இருக்கிற பகவான் மகாவிஷ்ணுனுடைய திருவடிகளில் இதை நான் சமர்ப்பணம் சொல்லி முடிச்சிருக்கார் நான் அந்த பூர்த்தி வாக்கியத்தை நான் படிக்கலை ஏன்னு கேட்டால் நம்ம திரும்பவும் இதை படிக்கப் போகிறோம் விஸ்வம் விஷ்ணுர் விஷட்காரகாக்கு படிக்க போகிறோம் இப்போ நான் பலஸ்ருத்தியை கொஞ்சம் எல்லாருக்கும் எதுக்காக இதை படித்தோம்னு சொன்னால் எல்லாேருக்கும் கொஞ்சம் ஸ்ரத்தை வரட்டும் இந்த பலனை கேட்டால் பலனில் ஸ்ரத்த வரும் அதுக்காக வேண்டி நான் அந்த பூர்வ பாகம் இந்த உத்தர பாகத்தையும் இருக்கேன் நிறைவு செய்துட்டேன் இனி சகசிரநாம ஸ்தோத்திரத்தோடய அர்த்தத்தை படிக்கலாம் இன்னும் பத்து நிமிஷம் டைம் இருக்குது அதனால் ஆரம்பிச்சுடலாம் இந்த கோரக்பூர் புக்கில் விஸ்வசகசிரநாம சங்கர சங்கரபாஷ்ய புஸ்தகத்தில் நாற்பத்தி ஏழாவது பக்கம் அதசகிரநாம அப்படிங்கிற தலைப்பு அதுல பாஷியம் விஷுசிரமாஷியம் வியக்கே அமசிரே ஆதித்தரே பிரசாநியம் தூதி தேத தவிராணி துதி அமசிரந்ல ஆதித்த அப்பந்தரே பிராநிதி அப்பா தூத்தி தேதாத் தவிராணே துதிக்கல எழுதுற அதாவது ஆதித்த அப்படின்னு சொன்னால் பிரசமா எந்த குறிக்கம் அதி புதி சூரிய அது பிரசா அர்த்தாந்தரே பிரசித்தானாம் ஆதித்யானாம் அர்த்தான ஆதித்யாதி அர்த்தான இந்த ஆதித்யாதி ஆதித்யாதின்னா ஆதித்யன் முதலான நிறைய சொற்கள் அப்படி இருக்குது அந்த சொற்கள் எல்லாம் வேற மீனிங்லேயும் வரும் அர்த்தாந்தரே பிரசித்தானாம் வேற அர்த்தத்தில் வந்தாலும் ஆதித்யாத்யர்த்தானாம் தத் விபூதித்வேன தது அபேதாத் எல்லா அந்த மற்ற சப்தங்களுக்கும் அதனுடைய விபூதி இருக்கிறதுனால அதுக்கு அபேதமாக வராது ஆகா ஆதித்ய சப்தம் வந்து சூரியனைத்தான் குறிக்கிறது அப்படின்னாலும் வேறு அர்த்தங்களையும் குறித்தாக்கூட அந்த ஆதித்யங்கிற அர்த்தத்துக்கு ஆதித்யங்கிற சப்தத்தில் என்ன ஒரு மகிமை இருக்கோ அந்த மகிமை அதுக்கும் இருக்கும் ஏன்னா அதனுடைய மகிமை எல்லா நாமங்களும் என்னுடைய தாற்பயம் என்னென்னா ஒரே வஸ்துவை குறிச்சிதுங்கிறார் பின்ன பின்ன நாமங்கள் இருந்தாலும் நாமங்களுக்கு பொருள் ஒன்று தான் அப்படிங்கிறார் அதாவது நாமானி பகூனி நாமானி பகூனி ஏக்கசேவ நாமி அனந்தானி ஒருவனுக்கே நாமங்கள் அனந்தம் ஆக சஹஸ் அ சகசிரசீரிஷா புருஷானால் நம்ம நேமும் அவருடைய அதுதான் சொல்கிறார் தத் விபூதித்வேன தது அபேதாத் எல்லாம் அந்த பகவானுடைய விபூதிக்கு வேறாக இல்லை இங்கே திருஷ்டாந்தம் வந்து சூரியன் சூரியனுடைய விபூதிக்கு அந்நியமாக இல்லை ஆகையினால ததேதாத் தசைவ ஸ்துதி பிரசித்தார்த்திரகணேபி பிரசித்தார்த்தகிரகணேபி தசைவ ஸ்துதி தத்ஸ்துதிவம் அது அவரைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணுறதாகும் வேற அர்த்தம் பண்ணிண்டாக்கூட பிரசித்தார்த்த கிரகணேபி தத் ஸ்துதித்வம் இப்போ இன்னொரு அர்த்தம் என்னென்னா ஆதித்யங்கிற சப்தம் சூரியனை குறிச்சாலும் அது விஷ்ணுவைத்தான் குறிக்கும் ஏன்னா விஷ்ணுவினுடைய விபூதிக்கு அந்நியமாக இது இல்லை ஆதித்யா நாமஹம் ஜோதிஷாம் ரவிர் ரம்சுமான் அங்கே பாருங்கள் அங்கேயே எப்படி இருக்கு பாருங்க ஜோதிஷாம் ரவி ரம்சுமான் ஆதித்யானாம் ஆதித்யானாம்னால் துவாதச ஆதித்யர்களுள் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன்கிறார் அடுத்ததே வந்து என்ன அர்த்தம் ஜோதிஷ் பிரகாசமான வஸ்துக்களில் அம்சுமான் ரவி அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும் ஆ பிரசித்தானாம் ஆதித்யாதி அர்த்தானாம் திபூதித்தேன் தேதாத் தவிராணே துதி அதுக்கு விளக்கம் கொடுக்குற அதுக்கு கொட்டேஷன் ஷ்லோகத்தை படிக்கலாம் பூத்தேந்திர பிரதான ஆமா பரமாத்மா பஞ்சாஸ் ஜோதிஷு வந்ணுஷ நமுதிரச்ச எதஸ்தி எண்ணுபுராணே பூத்திரி பிரான பஞ்சாஸ் பூத்த நூத்தமா அப்புறம் வந்து இந்த ஷரீரம் பூதாத்மானால் ஷரீரத்துக்கும் ஆத்மானு தான் பேர் இந்திரியாத்மா இந்திரியங்களுக்கும் ஆத்மானு தான் பேர் பிரதான ஆத்மா ஜீவாத்மா இல்லாட்டி சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம் பிரதான பியூர் விவர்த்த காரணம் சுத்த சைத்தன்யம்னு சொல்லலாம் அப்புறம் ஆத்மானால் ஜீவாத்மா பரமாத்மானால் ஈஸ்வரன் ஆகா ஈஸ்வரன் ஜீவாத்மா சுத்த சைத்தன்யம் இந்திரியாத்மா பூதாத்மா அப்படின்னு தொம் ஏகா ஏவ ஆதான ஆத்மா ஏகா ஏவ பஞ்சதாஸ்திதா பிரதானாத்மாங்கிறது அதில் சேந்தது தான் இன்னும் நாலு சேத்துக்கணும் இருக்கிறது அஞ்சு தான் அஞ்சில் ஒன்று தான் சத்தியம் அத்வைத சித்தாந்தப்படி பிரதானாத்மா ஒன்று தான் சத்தியம் அதுதான் முக்கிய ஆத்மாம்பம் மித்தியாத்மா சாஸ்திரத்தில் மித்தியாத்மா கவுணாத்மான்லாம் சொல்லுவோம் பையனை புத்திரனை தானாகவே நினைக்கிறது கவுணாத்மா தன்னோட சரீரத்தை நான் உண்மைன்னு நினைக்கிறது மித்யாத்ம புத்தி ஆ முக்கியாத்மானா அகம் சுத்த சைத்தன்யம் பிரம்மாஸ்மின்னு நினைக்கிறது தான் முக்கியாத்மா அங்கே அப்படி சொல்லுவோம் இங்கே வந்து பூதாத்மா இந்திரியாத்மா ஆத்மா பரமாத்மா பவான் ம் ஏக பஞ்சா ஸிதான்த்தனிமா இருக்கே உரே வந்த உரே வீருப்பமா இருக்கு அப்புறம் ஜோதிம்ஷி விஷ்ணு புவன விஷ்ணு வனு கிரையோதிஷ் விஷ்ணு நதிய சமுதிர சேவஸ் எண்ணிச்ச விவிய ஏதோ விஷ்ணு புராணத்தில் இது கொட்டேஷன் அது ஒன்று அஞ்சு பதினெட்டுன்னு ஐம்பதுன்னு போட்டிருக்கு இன்னொன்று வந்து ரெண்டு பன்னெண்டு முப்பத்தி எட்டுன்னு போட்டிருக்கு நம்பர் ஆக விஷ்ணு புராணத்தில் எல்லாம் விஷ்ணுமயம் பிரம்மேதமிரம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்மதக்ஷிணத பிரம்மோத்தரத இவர் கணபதி உபனிஷத்து எடுத்தோம்னா தொமே தொமேவ கேவலம் தர்த்தாசி அப்புறம் தொம் பிரம்மாத்வம் விஷ்ணுஸ்தவம் ருத்ரஸ்தவம் இந்திரஸ்தவம் அக்னிஸ்தவம் வாஜுஸ்தவம் சூரியஸ்தம் சந்திரமாஸ்தவம் பிரம்மபூர் புவரோம் எல்லாமே அத்வைத சித்தாந்தத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் இருக்குது எல்லாம் நீ ஒன்று தான் ஒன்றுன்னா ஏன் வேறு வேறையாக தெரியறதுன்னா வேறு வேறையாக தெரிகிறதுலாம் உன் புத்தியில் வேறு வேறையாக இருக்கிறது எல்லாம் மாயாவோட வேலை ஒன்றும் கிடையாது என்ன சொல்கிறேன் எது அஸ்தி என் நாஸ்தி எது இருக்கோ எது இல்லையோ எது இருந்ததோ அப்படின்னு வச்சுக்கோ அதெல்லாமே சயேவ சர்வம் பாவகாப்பி சஹா ஏவ அபாவகா அப்பி சஹா ஏவ பாவாபாவ விலட்சணாக அனைத்து அனைத்து உள்ளும் கடந்தும் இருப்பவர் கடவுள் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு இது விஷ்ணு புராணி தொடர்ந்து உள்ள பாஷ்ய வாக்கியங்கள் வியாக்கியான வாக்கியங்கள் எல்லாம் அடுத்த வகுப்பில் படிக்கலாம் நமோஸ்தனன்மூ சிசிபாஹவே சருஷா சகசிரோட்டிணே நமவிந்தனீர் சத்குருநாமாராஜ்கீ